அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனைத் தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவேலி இளந்தேசி மாணுவேல் இதனால் சிந்தனையின் தலைப்பு மதிப்பீடு நடுத்தர வயதுக்காரர் தன்னுடைய தோட்டத்தில் கடப்பாறையை வைத்து தோட்ட வேலையில் செய்து கொண்டிருந்தார் ஒரு அவர் தேடிய அவருடைய கடப்பாறையை காணவில்லை அப்போது எதிர் ஒரு இளைஞன் தன்னுடைய தோட்டத்தில் கடப்பாறையை வைத்து வேலையில் செய்வதை கண்டார் ஒருவேளை அது தன்னுடைய கடப்பாறையை இருக்குமோ என்று அவருக்கு தோன்றியது அவனுடைய ஒவ்வொரு நடவடிக்கையுமே அவருக்கு சந்தேகத்தை வரவழைத்தது அவன் நடையும் பேச்சும் ஒரு திருடனை போல அவருக்கு தெரிந்தது ஒரு வாரம் கழித்து தோட்டத்தின் பின்புறம் மாடிப்படி அருகில் அவருடைய கடைப்பாலை கிடைத்தது ஐயோ இங்கு போய் தவறி வைத்துவிட்டு எல்லா இடத்திலும் தேடி இருக்கிறோமே என்று நினைத்தார் இப்போது அந்த இளைஞனுடைய செயல்கள் இவருக்கு வேறு தெரிந்தது அவன் மிகவும் உண்மையுள்ளவனாக தெரிந்தான் ஆம் நம் பார்வையை பொறுத்தே நம்முடைய மதிப்பீடுகள் இருக்கின்றன நாம் நம்முடைய எண்ணங்களை அடுத்தவர்கள் மீது திணிக்கிறோம் ஒருவரை நல்லவர் என்றோ கெட்டவர் என்றோ வரையறுக்க நாம் அளவு கோள்களை அறுதியிடுகிறோம் நாம் சந்தேகப்படும்போது எல்லாமே தவறாகத் தெரிகிறது நாம் மகிழ்ச்சி அடையும் எல்லாமே சரியாக இருக்கின்றது சிந்திப்போம் நம்முடைய மதிப்பீட்டை சரியான விதத்தில் வெளிப்படுத்துவோம் நன்றி